بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأسلي وأسلم على أسرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وضعف فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا புகழ்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹவுக்கே உரித்தாக அற்றும் அல்பம் புரிந்தார் கண்ணியமானவர்களே முதலாவதாக எனக்கும் அப்பா அருங்களுக்கும் தத்வாவைக் கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் பிரபுலால அல்லாஹ் பகவத் எங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கைய ஒரு சோதனையாக படுத்திருக்க உலகத்துல யார் வாழ்ந்தாலும் அது ஒரு ஆணாக இருக்கியாலும் ஒரு பெண்ணாக இருக்கியலும் ஒரு வாலிபர் வயோதிப்பர் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நல்லா வச்சிருக்கேன் எங்களுடைய சோதனையில அல்லாஹு பகவாத் என கேள்விகளை கேட்கிறான் எப்படியாப்பட்ட கேள்விடைய கேள்வி தொலைகோடைய நேரம் வருவது பள்ளிவாசலுடைய அதான் காதல விருது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யறோம் என்றதெல்லாம் பார்க்கறோம் யாரெல்லாம் அந்த நேரத்தில் தொழிலு கொள்கிறாங்களோ அந்த கேள்விக்கு சரியான வீடியோ கொடுத்துட்டாங்க யாரும் தொலைவில்லையோ அவங்களுக்கு சோதிச்சு அந்த டெஸ்ட் எல்லாம் எனவே சகோதரர்களை பிரியாடுகளை உதாகரணம் விவாதத்துக்கு அதே மாதிரி தான் குடுக்கல் வாங்க நாங்க எல்லாரும் வியாபாரம் செய்யக்கூடியவராயிருப்போம் அல்லது நாங்க வேலை செய்யக்கூடியவராயிருப்போம் இதுவும் அல்லாசுபகானத்தால சோதனையாகத்தான் இருக்கனாக வேலைத்தனத்தில் இருக்கியம் எவ்வளவு நேர்மையான ஒரு வியாபாரியாக இருக்கிறோம் என்பதை அல்லா சுபகானாலே சோதிச்சுப்பாங்க அதுல வந்து வரக்கூடிய ஒரு சோதனை தான் சகோதரர்களை தெரியாத ஒரு கட்டம் வரும் திருமணம் அவரு ஒரு சோதனை வந்ததுக்கு முழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் யாருக்கும் சொல்லேனா அந்த சோதனைய நான் பேஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு நான் தயார் இல்லை நான் நிகாஸ் பண்ணாம வாழ்வன் என்று வந்து ஒரு ஆணுக்கும் ஹதீஸுக்கும் முரண கருத்துக்களை சொல்லக்கூடியவராக தான் நான் கருது கருது எடுக்கிறேன் ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் உலகத்துக்கு வரணும் அல்லவுடைய திருமணம் செஞ்சிருக்கிறோமோ நாங்கள் எல்லாரும் அந்த திருமணத்துடைய எக்ஸாம் எழுதி சொல்லி யாரெல்லாம் திருமணம் செய்ய இல்லையோ அந்த எக்ஸாம் முன்னோரும் சொல்லி எனவே சகோதரர்களை தெரியாது நிமிடங்கள்ல நாங்களுடைய திருமணத்திலே வாழ்க்கையான முறையில இஸ்லாமிய கண்மோட்டத்தில் எவ்வாறு எனக்கு அமைத்துக் கொள்ளலாம் என்ற விஷயத்தை இருக்கா நான் பார்க்க போகும் முதலாவது சகோதரிகளை தெரியாது நினைவுள்ள நிக்கா செஞ்சவர்களுக்கு தான் செய்யாதவர்களும் தான் திருமணம் இது அலா சு மகா இதத்தாக வச்சிருக்கேன் ஒரு மனிதன் தான் திருமணத்தில் கூலி அல்லா சுபானு குடும்பத்துக்காகவே ஒரு மனிதன் சிலவருக்கு அருள் அதுக்கும் அல்லா சுபானு அல்லா சதகாவுடைய கூலியை கொடுப்பதாக அமிசல் அல்லாஹா அலைவாசமாவும் சொன்னான் எனவே திருமணத்துல ஒரு கணவன் மனைவியை பார்த்து சிரித்தே சில ஹரிஷ்கள் இருக்கும் கூறி இருப்பதாக எனவே இருபத்தி நாலு மணிக்கு என்பதாக ஒரு மாப்பிள்ள மனைவியுடன் அழகான முறையில் இரட்டத்தோட பேசுகிறாரு ஒரு ஆண் சொல்வது ஹரீஸ் சொல்றது மனிதர்களுக்கு படைப்பினர்களுக்கு இரட்டம் காட்டுகிறேன் இந்த மனிதன் திருமணத்தில பேர அது கூழ் ஒரு கணவனாக இருக்கிறார் அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஒரு பெண்மணியாக உதவியாக இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார் எனவே சகோதரர்கள் பெரியார்களே நாங்கள் அனைவருக்கும் நிலை கொள்வோம் நிக்கா திருமணம் இருக்கிறதே இது சொர்க்கம் இல்லை சொருகம் இல்ல ஆனாலும் எங்களுக்கு சொருக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழிதான் திருமணம் எங்களையே சொருகத்துக்கு தெரியும் உதாரணமாக இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவே போகணும் என்று சொன்னாத்துக்கும் தெரியும் போகலாம் ஆனாலும் அந்த ஹைவேய இந்த விதத்திலே ரீச் பண்றோம் அந்த ரீச் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஒன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகும் அந்த அந்த டிஸ்டன்ஸை வந்து நான் கவர் பண்ணக்கூடிய நேரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளோ ட்ராஃபிக்கு நாங்கள் நாங்கள் ட்ராஃபிக்கை மீட் பண்ணுவோம் சிரமங்களுக்கு ஆனாலும் எங்களை உள்ள நேரத்தில் நாங்கள் எப்போ ஹைவே என்டர் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நூறு ஸ்பீடில் போகலாம் அதே மாதிரிதான் சகோதரர்களே பெரியார்களே திருமணத்துடைய வாழ்க்கையில் அதிகமானவர்கள் என்டர் ஆகக்கூடிய அந்த பவிக்கு நிக்காக சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க நினைக்கிறது எனவே திருமணம் புற அது ஒரு மாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு மாசமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ எவ்வளவு காலமாக இருந்தாலும் அவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் வரக்கூடிய நேரத்துல இவர் நினைக்கிறார் நான் நடக்கிறது சொருக்கம் என்று பார்த்தால் இது ஒரு நரகமாக மாறி சகோதர்களே பெரியார்களே சில சந்தர்ப்பத்தில் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில குடும்ப வாக்கு இருக்கலாம் ஆனாலும் நாங்கள் விளங்கிக் இது ஒரு சோதனையாக தான் அல்லாஹ் சுபான் இந்த சோதனை அழகான இந்த திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்மத் சொர்க்க தருவோம் எனவே முதலாவதாக திருமணம் சொர்க்கம் இல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியாக அல்லாஹு எனவே சகோதரர்களை இப்ப வாழக்கூடிய காலத்துல எண்ணிக்கை அதிகமாக திருமணங்களும் நடக்குது அல்பங்கல்லா மறுபட்டத்துல தலாக்களும் நடக்கும் தலாக்க நாம பார்த்தோம் என்று ஆண்களும் தலாசுக்கு அப்ளை பண்றாங்க அதே மாதிரி இந்த காலத்தில் குறிப்பாக பெண்கள் தலாக்கு அப்ளை பண்ணக்கூடிய வீதம் அதிகரித்து அதாவது பெண்கள் சொல்றாங்க எனக்கு முடிவு கோணும் என்பதற்காக வேண்டி காசி போட்டுகள் பெண்கள் ஆண்களுக்கும் பார்த்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலம உருவாகி சகோதரர்களை பெரியார்களே நான் முதலாவதாக நிலை கொள்ளும் இந்த தலாசு வரக்கூடிய நேரத்தில் யாரும் திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் நான் தலால் பண்ணுவோம் என்ற நீயத்துல ஒரு நாளும் யாரும் நிக்கா செய்யறதில்லை நிக்கா செய்யக்கூடிய நேரத்திலேயே நான் நிக்கா செய்வேன் நல்ல ஒரு குடும்பம் நான் கெட்டி எழுப்பும் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்போனும் நான் ஒரு என்னுடைய குடும்பம் ஒரு உதாரணமாக மாறணும் என்ற நீத்தில்தான் திருமணத்துடைய பிரயாணமே ஆரம்பிச்சு தரார்க்க ஒரு நாளும் நிகழ்த்தியது ஆனாலும் சகோதரர்களே பெரியார்களே அதிகமான சந்தர்ப்பங்கள்ல யாரெல்லாம் இந்த டிவோர்ஸுக்கு போனாங்களோ அவங்கள்ட்ட அதிகமான சந்தர்ப்பங்கள பேச்சு வார்த்தையோட முடிவிச்சு குடும்பம் அழகான முறையில கொண்டு போகிறது அவசரப்பட்டுட்டாங்க டிவோர்ஸுக்கு பேர்த்தாங்க அது அதோட முடியல சகோதரர்களே அந்த நிகாரம் மூலமாக வந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆகிடும் சில நாம பார்க்கிறோம் நேரத்தில் ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு தான் இந்த புரிகிறது என்பது ஒரு கடைய ஒரு பொருளை வாங்கிட்டு எனக்கு புரியவில்லை நான் ரிட்டர்ன் பண்றேன் என்பது போல ஒரு சிம்பிள் டீலிங்காக திருமணம் ஆகிடுது இந்த திருமணத்தின் மூலமாக எனக்கு ரெண்டு மூணு குழந்தை கிடைச்சதே என் ஆணை பொருள் வாங்கு என்ற ஃபீலிங் அந்த உணர்ச்சி என ஆண்களுக்கு இல்லாமல் என்ன நடக்குது குடும்ப வாக்கு தெரியாது ஒரு ஃபயர் எக்ஸிட் ஒரு மெயின்ஸ் ஒரு பயர் எக்ஸிட் ஏரோபிளை யாரும் ஒரு நாளும் நீங்க வெளிய போக சகோதரர்களை தெரியாது இருக்கிறது தான் ஆனா தலாக் என்ட்ரன்ஸ் இல்ல அது பய எக்ஸிட் தான் சில ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் பொறுமையாகலா அவரை கனச்சிட்ட பிரச்சனைகள் முடிஞ்சர்களே பெரியார்களே அந்த கொடுக்கக்கூடிய தலாக்கிளா அல்லது அதுக்கு உலகத்தில் நான் சமாளிக்கலாம் ஆனாலும் சகோதரர்களே பெரியார்களே அல்லா தான் நீதி உள்ளவன் அவனுக்கு தெரியும் இவன் தெரிஞ்ச முடிவு சரியா விளையாண்டு அதை பத்தி எல்லாம் கேட்க போறான் அந்த சந்தர்ப்பத்துல என்ன பதில் சொல்வாங்க அந்த பெண்கள் எனவே சகோதரர்களை எடுத்து பார்த்தோம் காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஆனாலும் குறிப்பான ஒரு ரெண்டு விஷயத்தே பெரியார்களே இது ஒரு எங்களுக்கு சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைக்கலாம் இது இதுவும் தலாத்துக்கு காரணமாக இது ஆனால் தோழர்களை முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கும் அல்லாஹருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பின் விலகியிலும் எங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில அதில் இசைத்து நாங்க இதை நான் ஹரீசின் மூலமாக அவங்களுக்கு வேகப்படுத்துறேன் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் நான் இந்த மனிதனை நேசிக்க இந்த மனிதனை நேசி அவலை நேசிப்பாங்க அதற்கு பின்னால ஜிப்ரீ அலை பானத்தில் இருக்கக்கூடிய மனக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் எனவே மலகுமார்கள் அனைவர்களும்னிதன நேசிங்க என்பதாக திருவிழா சொல்றேன் அதோட நிக்கவில்லை தகவலர்களை பெரியார்களே அல்லாஹு சொன்னாங்க எனவே சகோதரே பெரியார்களே லவ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளை இறக்கத்துக்கு போடலாம் இறக்கம் பாசம் அன்பு ஆனாலும் சகோதரர்களை அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கிறது வந்து வெளிரங்கமான ஒரு பொருளேயும் இல்ல உள்ள நல்லா வச்சுருக்க வெளிரங்கத்துல ரெண்டு பேரும் ஒன்றாக போகணும் ஆனாலும் உள்ளத்துல எத்தனையோ கபல்ஸ் பிரித்தவர்களாகத்தான் இருக்க உள்ளத்துல திருமணத்துல சந்தோஷம் இல்ல வெளி ரங்கத்துல ஒன்று மக்களுக்காக வேண்டி வாழுவனும் அல்லது புள்ளியோக்காக வேண்டி வாழணும் ஆருவாகுமே நாங்க கஷ்டத்தோட கஷ்டமா நான் வாழ்க்கையை கொண்டு போகிறோம் ஆனாலும் ரெண்டு பேர்ல உள்ளமும் சேர்ந்துடுவேன் இங்க ஹதின காரணம் என்ன சொன்னா அல்லா சுலஹான் உடைய நெருக்க ஒரு மனிதன் அறையக்கூடிய நேரத்துல உள்ளங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அவகாசம் உருவாகுது அது ஆகிய ஒரு சந்தர்ப்பம் தான் கணவன் மனைவியிடையே உள்ளர் சேர்ந்தது உடல் சேர்க்கோ இல்லையோ அது செகண்டரி உள்ளம் சேராம உடல் சேர்ந்ததுல எந்த வீட்ல சந்தோஷமே இல்லை உண்மையான சந்தோஷம் இல்ல ஒரு நாள் நிம்மதியை பேசக்கூடிய நேரத்துல மூணு விதையில நிம்மதி இருக்கிற ஆசை ஒன்று ஒரு இடத்துல சொல்றான் இரவுடைய நேரத்துல நிம்மதி இருக்குது இன்னொரு இடத்துல சொல்றான் வீட்டில நிம்மதி இருக்குது மூணாவது பொருள்வரி சகோதரர்களே முறையில தான் தவறிப்போம் முதலாவது ஒவ்வொரு வரும் அல்லாவ நெருங்க நேரத்துல எந்தவித சந்தேகமும் இல்ல எங்களுடைய பார்ட்னரும் எங்களோட வைஃபும் எங்களோட செயல்படும் நான் எங்களோட லைஃப் கொஞ்சம் எவ்வளவு ரகசியமான பாவம் நம்ம நான் ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கணத்துல நாம் பெய்ஞ்சோம் அல்லாவுக்கு மாற்றம் எங்களை வாழ்க்கையில நடக்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே ஒரு நாள் எங்களுக்கு எதிர்பார்க்கல எங்களுடைய மனைவி எங்களுக்கு இருப்பார் எங்களுக்கு வழிபடக்கூடிய பெண்ணாக இருப்பார் ஏங்களை படைத்த ரப்புக்கே நாங்கள் மாற்றம் செய்யறோம் எங்களை மனைவிலேயே ஒரு படைப்பினம் அந்த படைப்பினம் வழி எங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆக இருக்கிறது அது சாத்தியம் குறைவாக இருக்கும் ஒரு சரபு ஸ்டாலின் அவர் சொல்றாரு மாற்றம் செஞ்சிட்டேன் என்று சொன்னத்திலையும் வித்தியாசத்தை நான் காணவன் எப்படி சொன்னா நான் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சேன் சோழர்களே பெரியார்களே ஒரு மனிதன் அல்லாஹிற்கும் தூரமாகிறார் என்று சொன்னால் இவரும் இவர்த்த குழந்தைகளை விட்டு தூரமாகிறாரு இவர்ட மனைவிமார்களை விட்டவும் தூரமாக எனவே முதலாவது வந்து நான் நெருக்கத்தை முயற்சி செய்யும் இரண்டாவது குடும்ப வாழ்க்கை நடத்தணும் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள யாரும் சொல்ல மாட்டேன் ஒரு முஸ்லீம் தொலூர விஷயத்தை பத்தி படித்தது கடமையா இல்லையா நான் உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் சொல்றீங்க சொல்லுவையை கற்றுக்கொள்வது வாஜிப் கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லிமும் கற்றுக்கொள்ளும் குரான் படிக்கிறது கடமையா இல்லையான சகோதரர்களே அதே கேள்வி நான் கேக்கிறோம் திருமணம் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்ற விஷயத்த கற்றுக்கொள்றது பாஜிபா இல்லையா கேட்டா எத்தனையோ பேரு நினைப்பாங்க இப்படியா பச ஒரு விஷயம் இருக்குதான் நினைக்கிறத ஆசிரியம் பலவீல் என்ன சொன்னால் அதிகமான சந்தர்ப்பங்கள் ஏற்பாடுக்காக வேண்டும் எல்லா விஷயத்துக்கும் போனோம் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்வோம் சிலவர்கள் மூணு வருஷம் என்ன ரெண்டு வருஷம் என்ன தயாரிப்பு நடக்குது சகோதரர்களை பெரியார்களே மாத கணக்குல சென்று பதினோரு மணி மட்டும் இருக்கக்கூடிய அந்த பங்காக நம்ம மாத கணக்குல தயாரிப்பது செய்யறோம் செய்யறது பிரச்சினையு சொல்ல வரல ஆனாலும் சகோதரர்களே பெரியார்களே அந்த பதினொரு மணிக்கு வாழ்க்கையான ஆரம்பிக்குவே அந்த வாழ்க்கை எவ்வளவு நீக்க போதோ தெரியாது ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி வாழணும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க விரலாறு எவ்வளவு பேர் அந்த இன்ப கற்றுக்கொள்ள சில சந்தர்ப்பத்துல நான் சொல்லுவேன் உலகம் இந்த விஷயத்தை கற்றுக்கோங்க சொன்னா என்ன எதற்கு தெரியுதுதான் வாதத்துக்கு ஆனா சகோதரர்களே பெரியார்களே அதிகமானவர்கள் திருமணம் செஞ்சவன் அதிகமான முக்கியம் இதிலே தெரியும் நாங்க நடத்தக்கூடிய வாழ்க்கை அதிகமான சந்தர்ப்பத்துல நாம எங்கட கண்டால கண்ட வாழ்க்கை தான் நாட்டம் எங்கட பெற்றோர்களை பார்த்து நாங்க படித்தோம் அதான் எங்கட வாழ்க்கையில கொண்டு வந்தோம் இரண்டாவது கவலைக்கூடிய விஷயம் நாடகங்களை பார்த்தோம் குடும்பங்களை அந்த படிக்கிறோம் எனவே சகோதரர்களை தெரியாதவர்கள் பூர்த்தியான ஒரு மார்க்கத்தல்லா சுபான தந்தான் அதுல எல்லா மலிகாத்தல்களையும் எல்லாம் தந்திருக்கான் நான் கற்றுக்கொள்வதாக இருக்க நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரனை பத்தி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்ன சரி செலவழிச்சீங்களா அவருக்கு அது ஆன்சர் இல்லை இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முகம் கொண்ட ஒரு விஷயம் வாகனத்துக்கு ஒரு அறவர் பிரயாணம் ஒரு லட்சம் ஆனாலும் நீங்க வாழ்க்கக்கூடிய நாற்பது வருஷமா இருக்கேன் வருஷமா இருக்கே இந்த வாழ்க்கை ரூபாய் கடைசி நான் எனக்கு தெரியும் பார்க்கக்கூடிய நேரத்திலே சகோதரர்களே பெரியார்களே அதிகமான தகப்பன் மாறு பார்க்கறது வந்து இல்லாமஷா வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு ஜப்பிட்டுதான் நல்ல படித்தவராக இருக்கேன் அறிவு வெற்றி சொல்ல ஏன் அவருடைய ஆனாலும் இதன் அடிப்படையில் சகோதரர்கள் தெரியார்களே நான் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை உணர்வனும் முதலாவது பெற்றோர்கள் அதே மாதிரி சொன்ன பெற்றோர்கள் உணர்வனும் என்னுடைய மகளை நான் நம்பியொருத்தர் கொடுக்க போறேன் இந்த குடும்ப பூமுடி இந்த மாலிப்பவர் என்னுடைய மகளை நல்ல முறையில ஒரு கணவனா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இவர் சர்டிபிகேட்டா ஒரு டிகிரியா ஒரு மாஸ்டர்ல இவருக்கு எவ்வளவு மார்க்கம் இருக்குது குடும்ப வாழ்க்கையை பத்தி என்ன அறிவு இருக்குது இந்த விஷயத்த பார்ப்போம் என்ன சொன்ன சகோதரர்களே தெரியாது இருக்கிறாங்க இன்ட்ரெஸ்டே இல்ல ஆனாலும் நிக்கா செஞ்சு கொடுக்கறாங்க அடுத்த கடைசாக வச்சுதான் வந்து வரக்கூடிய நாலாவது வாரம் வீக்ல பெண்களுக்காக வேண்டி ஒரு சுமாரப்படும் எ திருமணம் இருந்து கணவன் மனைவியுடைய பொறுப்புகள் என்ன நாங்க எத்தனையோ கணவர் மார்த்து கேட்டீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க ஒரு வீடு குடுக்கிறது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு செலவழிக்கிறது அதிகமான ஆள் சொல்லுவாங்க சகோதரர்களை பெரியார்களே சரிய தமிழ்நாட்டத்துல வீடுறதும் அவளை டிரான்ஸ்போர்ட்டு செலவழிக்கிறதும் அதிகமானே எவ்வளவு ஏழைய பொறுப்புகள் இருக்கிறது கேட்டு பார்த்தா சொல்லக்கூடிய மிச்சம் பருவம் இது எனவே பொறுப்புகள் என்ன வந்து நான் டிஸ்கஸ் பண்ணது ஒரு ஒரு மெரேஜ கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சவால்களை முகம் கொள்வது அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி முகம் கொள்வது திருமணத்தை எப்படி உறுதியாக வெற்றி கொள்றது மாமி மாமா இந்த பிரச்சனைகள் சமூகத்துல பொதுவாக இருக்குது இந்த பிரச்சனைகளை நான் எப்படி எவ்வாறு இஸ்லாமிய மரணப்படி அணுகிறது என்ற விஷயத்தை உள்ளடக்கிய ஒரு குரூப் கும்பந்தி வீதிய பெடரேஷன் வரக்கூடிய யாருக்கெல்லாம் அதுக்கு மேலதிகமான டீட்டெயில் தேவையோ பெடரேஷன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்ட நீ கேட்டு போகலாம் அவன் அந்த விஷயத்த உடனே உதவியா எனவே சகோதரர்களே பெரியார்களே நாடக ரீதியாக ஒரு விஷயம் காசி கோட்ல இருந்து எங்களுக்கு காசி கோட்டில் பெண் ஆயிருக்கேன் நூத்துக்கு ஒரு பத்து வீதம் அல்லது இருபது வீதம் தான் சக்சஸ் ரேட் வந்து அதாவது பத்து கப்பல்ஸ் வந்தாங்கன்னு சொன்னா காசி கோட்டால அது என்ன நடக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு கேச செட்டில் பண்ணலாம் அதுவும் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு செட்டில் இருக்கும் எனவே இந்த புரோகிராமின் மூலமாக நோக்கம் என்ன அவசியம் உலக கற்றுக்கொள்வதற்கு மூலமாக வரக்கூடிய சமூகத்தில் உங்களுக்கு வரலாம் என்ற மையமாக வெற்றி தான் சார் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணப்படுது எனவே அல்லாஹ் பாதுகாப்பானாக கணவன் மனைவிமார்கள் மத்தியில் ஒற்றுமையை உள்ளத்தால் உருவாக்குவானாக அல்லா சுகான் இந்த உலகத்திலே மறு மேலே நலவுகளை தந்து அருள்